சன்மார்க்க போதினி ஆயிரத்து எண்ணூற்று அறுபத்து ஏழு ஆபால விருத்தர்கள் வரையில் யாவர்க்கும் பயில்விக்கும் சன்மார்க்க போதினி என்கின்ற சாஸ்திர பாடசாலையொன்று நியமிக்கப்படும் பார்வதிபுரம் பிரபவருடம் மாதம் தமிழ் ஆரியம் இங்கிலீஷ் சன்மார்க்க போதினி சாலையில் உபயகலாநிதி பெரும்புலவர் தோ வேலாயுத முதலியார் முதலிய அறிஞர்களால் சன்மார்க்க போதினி முற்றிற்று